வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் பற்றற்று இரு இது பகவத்கீதை சொன்னது பற்றற்று என்றால் என்ன அதாவது தண்ணீருக்குள்ள தாமரை எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ நீர் எவ்வளவு தூரம் உயர்கிறதோ அதற்கு மேலே இதழ்கள்ந்த பதவி அதாவது பசித்திரு தனித்திரு விரு என்று சொல்கிறார் பசித்திரு என்றால் அவர் கூற வருவது மூன்று வகையான பசி ஒன்று வயிற்று பசி இன்னொன்று ஆன்மீக பசி இன்னொன்று ஆத்ம பசி இந்த மூன்று பசியோடு இருப்பவர் நிச்சயம் இறைவனை தேடுவர் அதே போல தனித்திரு எவ்வாறு வேண்டும் இந்த உலக மக்கள் அனைவரும் பொருள் இன்பம் என்று தேடி ஓடுவார்கள் நீ அதிலிருந்து விலகி தனிமையாக இரு இறைவன் என்ற தேடு கருப்பொருளை தேடு என்று சொல்கிறார் என்றால் இந்த உலக மக்கள் தமக்கு நல்லது என்று தோன்றுவதை செய்வார்கள் விழிப்புணர்வோடு தோன்றுகிறதோ அதை செய்கிறார் இவ்வாறு நாம் செய்வோமானால் நிச்சயம் இறைவனுடைய அற்புதங்களை உணர்வோம் இறைவனுடைய உண்மையை உணர்வோம் ஏனென்றால் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் எவர் ஒருவர் இறைவனுடைய திரு அடிகளை உணராமல் இருக்கிறாரோ அவர்கள் தனக்கு ஐம்புலன்களும் செயல்படாமல் இருந்தால் எவ்வாறு இருக்குமோ அதை போல தன்னுடைய தலை இருப்பதே வீண் தலை இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே நல்லது என்று கூறுகிறார் ஆகினாலே நம்முடைய தலை இருக்க வேண்டும் நமக்கு ஐம்புலன்களும் நல்லபடியாக செயல்படுகிறது என்பதை மெய்ப்பிக்க நாம் இறைவனை உணர வேண்டும் இறைவனின் அடிகளை பின்பற்ற வேண்டும் இறைவனின் அடிகளில் சரணாகதி அடைய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்பது கோளில் பொறியில் குணமிழவே என் தாளை வணங்காத்தலை மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அகற்றும் நன்றி